श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला ீகோ மாசனோந்தே கஜரீ ஸ்தூயத்தை सामे விபுதை சே வசத்து सरस्वती சுஷிகேந்திரம் டுயம் சூத்திருத்தம் முனீந்திரம் भाष्यकृतं ீங்காத்திரம் மேஷி கம் பி நி ஸ்ரீதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமம் சதாவேந்திரம் ஸ்யம் பிரியண்டம் அஸ்மூரு சனோஸ் மேவா மேவச்சமே மேவிரவிணம் மேவே சர்வமே ஓ நமோ விதையத்திருஷிபோ மோ நமோ குருபியோபரோம आलयं करुणालयं नमामि भगवत पादं शंकरं ஷுதிஸ்மிருத்துபுரானாலயம் நமாவம் லோக்காவதுலோக் எல்லா வாரம்ூனர்வியா்நாபரம்ேயம் <sukha napa ram sukham> தத்மேத்யவாரஜேத் ஆச்சாரியர் உபதேசத்தை நிறைவு செய்தாலும் திரும்பவும் அந்த தத்துவ விஷயங்களைச் சொல்லி நிறைவு செய்கிறார் பிரம்ம லாபத்துக்கு மேற வேற லாபம் இல்ல பிரம்ம சுகத்துக்கு மேலான சுகமில்ல பிரம்ம ஜானத்துக்கு மேலான ஜானம் இல்லை அது மாத்திரமில்லை பிரம்மனை தெரிஞ்சிக்கிறதை தவிர வேறு எதையும் தெரிஞ்சிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை எதாக ஆனால் மீண்டும் உடல் மாட்டோமோ அதுதான் அந்த பிரம்மம் அப்புறம் எதை அறிந்த பிறகு வேறு எதையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லையோ அப்படி அறியப்பட வேண்டிய பொருளும் பிரம்மே அறிவும் அறிவுக்கு பொருளும் பிரம்மே இப்போ பிரம்மத்தை பற்றி அறிவு அறிய வேண்டியது பிரம்மம் முதல்ல ஞானம் நர் அப்புறம் ஞேயம் நர் ஞானம்னா அறிவுன்னு அர்த்தம் ஞேயம்னா அறியப்பட வேண்டியதுன்னு அர்த்தம் பிரம்மத்தை பற்றின ஞானத்தைத்தான் அடையணும் பிரம்மத்தைத்தான் அறியணும் அந்த பிரம்மனுடைய ஸ்வரூபம் சொல்லப்பட்டது மறுபடியும் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் ூர்ணம் சச்சிமே திரேத்தியவாரயேமூம் சச்சிதன अनन्तं अनमेक यद्रेवधार ऊर्धम अधक् न सुन कुकन अर्थ ऊर्धन मेलेन अर्थ अध न कीनर्थम எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்கிறதுங்கிற வார்த்தையை இப்படி யூஸ் பண்ணுற பூர்ணம்னா நிறைந்திருக்கிறது குறுக்கிலும் மேலும் கீழும் அது நிறைந்திருக்கிறது தூய உணர்வு சைத்தன்யம் சுத்த சைதன்யம் ஆகாஷத்துக்கும் அதிஷ்டானம் அது நிறைந்திருக்கிறது இந்த விலங்குகளெல்லாம் குறுக்க வளருது பூனை நாயி புலி பசுமாடு எல்லாம் நாலு கால் பிராணியெல்லாம் குறுக்க வளர்றது அது தெரியக்குன்னு சொல்லுவோம் தெரியக்குன்னா இந்த இடத்துல குறுக்கன்னு அர்த்தம் இப்படி ஊர்தம்னா மேலே அதான் கீழே எல்லா பக்கமும் அர்த்தம் சர்வகதத்துவம் சொல்லப்பட்டுருக்கு சர்வகதத்துவம் பூர்ணம்னு சொன்னால் நிறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம் நிறைவானது எல்லாம் ஏற்கனவே இந்த பதங்கள்லாம் நமக்கு நிறைய கேட்டதுனால நான் ரொம்ப விஸ்தாரமாக விளக்கி சொல்லலை பத பதார்த்தம் சொல்கிறேன் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம்னா சத்துன்னா தூய இருப்பு சித்துன்னா தூய உணர்வு ஆனந்தம்னா தூய இன்பம் நாமரூபம் வந்து இருப்பற்றது நாமரூபத்தோடு சத்து நாமரூப ரஹித சத்து அப்படி பிரிச்சுக்கணும் நாமரூப ரகித சத்தை அறிவால தான் பிரிச்சுக்க முடியும் நம்ம எப்படி நம்ம உடம்புல இருந்துக்கிண்டே நம்மளை பிரித்து புரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி எல்லா பொருளையும் இருக்கிற சத்து இருக்கிறது இருக்கிறதுங்கிறது இருக்கிறது அல்லவா அதை அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஆக சத்து சித்துன்னா அது சத்துங்கிறது எதுன்னா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறதுங்கிறத குறிக்கிறதுக்காக சத்து அது ஜடமல்லங்கிறத குறிக்கிறதுக்காக சித்து அது அறிவுள்ளது உணர்வானது அப்படின்னு வச்சு அறிவே அது அறிவுள்ளதுன்னு சொல்லக்கூடாது அறிவே அது உணர்வே அது ஆனந்தம் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் இருக்கோம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கோங்கிறது நமக்கு உணர்வாக இருக்குது அதனால தான் அது வந்து விழிச்ச உடனே சொல்ல முடிகிறது ஆழ்ந்த உறக்கத்தில் ஏதோடையும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால ஆனந்தம் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆக சச்சிதானந்தம் அப்புறம் அத்வயம் அத்வயம்னு சொன்ன இரண்டற்றது இந்த பௌத்த மதத்துக்கும் அத்வைத்த சித்தாந்தத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கு இந்த இடத்துல ஒரு நுணுக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் படித்தேன் அதனால உங்கள்கிட்ட அதை பகிர்ந்துக்கிறேன் அவங்களும் ஜகத்து இல்லைங்கிறாங்க பௌத்தர்களும் என்ன சொல்கிறாங்க ஜகத்து மித்யாங்கிறாங்க ஜகத்து மித்யா புத்த மதத்துலேயும் அவங்க சொல்கிறாங்க ஜகத்து மித்யா சௌகத மதம் சௌகத மதம்னா பௌத்த மதம் ஆக அவங்க மித்யான்னு சொன்னா அதுக்கப்புறம் அதிஷ்டானம் இந்த மித்யக்கிய அதிஷ்டானத்தை அவங்க சொல்கிறது இல்லை பிரம்மன் வந்து அசத்தியம் அவங்களுக்கு பிரம்மம் கிடையாது ஆஹா நிரதிஷ்டான மித்யாத்வம் பௌத்த மதம் அதாவது பொய்க்கு ஆதாரமான மெய் கிடையாது மெய் இல்லாமல் பொய் இல்லை அப்படிங்கிறது அத்வைத சித்தாந்தம் நம்ம சொல்றது என்ன சொன்னால் சொல்றோம்னா ஒன்று பொய்யா இருக்கணும்னா பொய்க்கு ஆதாரம் மெய் இருக்கணும்ங்கிறோம் அது அவங்க சொல்றதில்லை ஒயின் நிறுத்தின்னு விடுறாங்க இது மிச்சை இது உண்மை அல்ல அப்படின்னு விடுறாங்க அவங்க மதம் வந்து அசத்யாதி மதம்னு பேர் அசத்யாதி மதம்னா என்ன அர்த்தம்னா இல்லை சூன்யம் சூன்யம் நம்ம என்ன சொல்றோம் சூன்யத்துக்கும் ஆதாரங்கிறோம் சூன்யத்துக்கும் ஆதாரம் ூபங்களுக்கும் நாமரூப அபாவத்துக்கும் ஆதாரம் பிரம்மம் சைதன்யம் எதுக்கு சொல்றேன் ந வித்தியே துவைத்தம் இத்தி அத்வைத்தம் அவங்க மதம் ரெண்டாவதா ஒன்று இல்லை அப்படின்னு நிறுத்துறாங்க நம்ம என்ன சொல்றோம் எதில் இரண்டாவதாக ஒன்று இல்லையோ அது அத்வைத்தம்ங்கிறோம் எதில் இரண்டாவதாக ஒன்று இல்லையோ அது அத்தம் இது நுணுக்கம் எத்தின் துவைத்தம் ந வித்தியே தத் அத்வைத்தம் பிரம்ம இரண்டாவதாக ஒன்று இல்லை என்பது அத்வைத்தம் இது பௌத்த மத அத்வைதம் இரண்டாவதாக ஒன்று இல்லை ஒன்றும் இல்லை இரண்டாவதாக ஒன்றும் அது சொல்றதில் ஒன்றுங்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ரெண்டு இல்லைன்னு சொன்ன அதாவது ரெண்டாவதாக ஒன்று இருந்தால் தானே ஒன்று ரெண்டுங்கிற வார்த்தைக்கே மதிப்பு ரெண்டாவதாக ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஒன்று ரெண்டுங்கிறதுக்கே மதிப்பு இல்லை ஒன்றுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் அத்வைத்தம்னு சொல்கிறோம் அதனால்தான் ஏக்கம்னு சொல்கிறத விட ஏக்கம் சொல்லுவோம் ஏக்கம்னு சொன்னால் சூன்யம் அல்லங்கிற அர்த்தத்தை எடுத்துப்போம் ஆனால் அத்வைத்தம்ங்கிற அந்த சொல்லாட்சி அந்த சொல்லை பயன்படுத்துகிறபோது பிரம்மத்தை இல்லாமல் ஜகத்து இல்லைன்னு சொல்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆக எத்தனை எத்தனைன்னா எஸ்மின் இந்த ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் இரண்டாவதாக இல்லை இரண்டாவதாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற போது சூன்யம் அது அவங்க மத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் பிரம்மத்தினிடத்தில் பிரம்மத்திற்கு வேறாக ஒன்றும் இல்லை ஆக இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் எத்திர அல்லது எஸ்மின் துவைத்தம் ந வித்தியதே தத் அத்வைத்தம் இது ஒரு நுணுக்கம் சூக்மம் ஆனால் ரெண்டு மதம் புரிஞ்சாதானே தெரியும் பௌத்த மதமும் அத்வைத்த இது வேதாந்திகள் சொல்கிற அத்வைத்த மதமும் புரிஞ்சா தானே தெரியும் அவங்களுக்கு வந்து சாஸ்திர பிரமாணம் இல்லாமல் கேவல பிரத்யட்ச அனுமானத்தை வச்சுன்னு சொல்கிறாங்க பௌத்தர்கள் வேத பிரமாணம் சாஸ்திர பிரமாணம் கிடையாது அவங்க வந்து க பிரத்யம் அனுமானம்ங்கிற ரெண்டு பிரமாணத்தை வச்சுக்கொண்டு ஜெகத் மித்யாத்வத்தை நிச்சயம் பண்ணுகிறாங்க நம்ம வந்து ஜெகத் மித்யாத்வ நிச்சயத்துக்கும் பிரம்மசத்தியத்துவ நிச்சயத்துக்கும் ஸ்ருதிப்பிரமாணத்தை அடிப்படையாக வைத்திருக்கிறோம் ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசம் பார்க்கறதுக்கு சாதாரண தோணும் பெரிய வித்தியாசம் சரி அத்வயம் அத்வை அர்த்தம் சொல்லியாச்சு அத்வைத்தம் இல்லையே அத்வயம் ரெண்டும் ஒண்ணுதான் அத்வயம் நைத்தம் துவைத்தம் சொல்லலாம் சொல்லலாம் அத்வயம் அஹத்திரிய ஊர்துவம் அத்பூர்ணம் சச்சிதானந்தம் அத்வயம் அனந்தம் அந்த என்னர்த்தம் எல்லையற்றது அபரி காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதது அப்படின்னு அர்த்தம் தேசத்த காலத்த வஸ்து பரிட்சேத ரஹித ஆக இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாது எல்லா இடமும் காலமும் பொருளும் அதில் இருக்கிறது அதில் கற்பிக்கப்படுகிறது கயிற்றில் பாம்பை போல நித்தியம் நித்தியம்னா காலத்தை கடந்தது யாண்டும் இருப்பது அப்படி அர்த்தம் ரெண்டு அர்த்தம் சொல்றது நித்தியம்னு சொன்னால் என்ன அர்த்தம் எல்லா காலத்திலும் இருப்பது காலத்தை கடந்தது காலமே அதில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது எது தத் பிரம்மேத்யவதாரேத் எது தெரியகூர்தத்பூர்ணம் எது சச்சிதானந்தம் எது அத்வயம் எது அனந்தம் எது நித்தியம் அப்புறம் இன்னொன்று இருக்கு ஏக்கம் ஏக்கம்னா அசூன்யம்னு போட்டுக்கணும் அசூன்யம் பௌத்த மதம் வந்து அசத் கியாதி மதம் நம்ம மதம் வந்து அனிர்வச்சனீய கியாதி மதம் அசத் கியாத்தின்னா என்ன அர்த்தம் இல்லாதது தான்ப்பா இருக்கிற மாதிரி தெரியறதுன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா அது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது அது வந்து அனிர்வச்சனீயம் அன்எக்ஸ்பிளைனபிள் எது இந்த இப்போ இந்த அலைங்கிறதும் கடல்ங்கிறதும் தண்ணீர் மூணு சொற்கள் இருக்கு இந்த அலை கடல் தண்ணீர் மூணு சொற்கள் இருக்கு பொருள் எத்தனை இருக்கு ஒண்ணுதான் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த அலைங்கிற சொல்லும் கடல்ங்குற சொல்லும் நம்ம விவகாரத்துக்காக யூஸ் பண்றோம் அப்ப இந்த அலைங்கிற சொல்லும் கடலுங்கிற சொல்லும் இருப்பற்ற சொற்கள் அதை நாம வந்து அனிர்வச்சனீயம்ங்கிறோம் ஏதோ விவகாரத்துக்காக சொல்றோம் அனிர்வச்சனீயாதி அது இல்ொருளா உள் பொருளான் அதுக்குதான் சொல்லுவோம் இல்லைன்னா விளங்காது இருந்தா அறிவுக்கு நீங்காது அறிவால் நீக்க முடியாது அறிவால் நீக்க முடியாததால் இல்லை அறிவால் நீக்கப்படுவதற்கு முன்னால் அனுபவிக்கப்படுவதால் இருக்கிறது இல்லையா அறிவால் நீக்கப்படுவதால் இப்ப காணல் நீர் எடுத்துக்கல காணல் நீர் வந்து இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்றது அறிவுக்கு இல்லை கண்ணுக்கு இருக்கு அதுதான் அநீர்வச்சனியம்னு பேர் இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது இல்லை என்றும் சொல்ல முடியாது அனுபவத்திற்கு இருப்பது போலவும் அறிவிற்கு இல்லாதது போல இல்லாததாகவும் போலவும் இல்லை இல்லாததாகவும் இருக்கிறது அனுபவத்திற்கு இருப்பதாகவும் அறிவிற்கு இல்லாததாகவும் இருக்கிறது அதைத்தான் மித்யாங்கிறோம் அது அனிர்வச்சனீயங்கிறோம் மித்யாவோட ஸ்வரூபம் என்ன அனிர்வச்சனீயம் சதசத்யாம் விலக்ஷணத்துவம் அனிர்வச்சனீயத்வம் மித்யாத்வம் ஆக எதுக்கு இது சொல்கிறோன்னா ஏக்கம்னு சொன்னதுக்காக சொன்னேன் அசூன்யம் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க சூன்யம்ங்கிறாங்க பௌத்தர்கள் என்ன சொல்கிறாங்க ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க நம்ம சூன்யம்னு சொல்கிறது இல்லை சைதன்யம் பிரம்ம இருக்கு அப்படின்னு சொல்றான் தத் பிரம்மேத்யவதாரயேத் அதை பிரம்மமென்று நன்கு புரிந்து கொள்வாயாக தாரையேத் மனதில் தரிப்பாயாக அவதாரையேத் நன்கு கவனமாக இந்த உண்மையை உயித்து உணர்வாயாக நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு இதை நீ நன்றாகப் புரிந்து वृत्ति रूपेण அடுத்தர்லட்சியமேக்கம் वृत्ति रूपेण லட்சியமிரவாரே அத்தியாவே அவம் லட்சிய அவியலானந்தம் ஏக்கம் எல்லாம் சொல்லலாம் அகண்டானந்திரவார உபனாத்தங்களா உபனிஷத்துக்களால் பிரம்மத்துக்கு பிரமாணமாகிய நூல்களால் பிரம்ம பிரமாண போதக வாக்கிய பிரம்ம பிரமாண போதக வாக்கியினா அனர்த்தம் மெய்ப்பொருளை பற்றிய அறிவை நமக்கு தருகின்ற உபனிஷத் நூல்களால் உபனிஷத் நூல்களால் வேதாந்தைஹி வேதாந்தங்களால் நேரடியா சொல்றது இல்ல என்ன பண்ணுகிறது இது அல்ல இது அல்ல நீக்கிறது ந தத்து ந தத்து அ தத்து வியாவத்தி ரூபேன வியாவிர்த்தினா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் நீக்குகிறது ஜாகிரத இல்ல சொன இல்ல சுசுக்தி அவஸ்தை இல்ல இந்த அவஸ்தைகளுக்கெல்லாம் ஆதாரமான சாட்சி அதே மாதிரி நாம நீக்குகிறது இது பூமி அல்ல இது ஜலம் அல்ல இது அக்னி அல்ல இது வாயு அல்ல ஆகாஷம் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த ந தத்து ந தத்து ந தத்து அதுதான் அத்தத்து அத்தத்துனா என்ன அர்த்தம் ந தத்து அது அல்ல அது அல்ல வியாவிருத்தினா என்ன அர்த்தம் நீக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது அத்தத் வியாவிருத்தி ரூபேன பாலியதிஷப்ப ஜிராதிவாஸ்வீ வியாத்தனம் அஹமித் துரந்தம் சதா ஞாபகம் வச்சுக்கணும் அஹ அத்தத்வியாவிருத்தி ரூபேண நேரடியாக சொல்றது இல்லை எல்லாத்தையும் நீக்கிட்டு எது எஞ்சி இருக்கிறதோ அபரோக் பூதியில் படித்தோம் காரியே ஹி காரணம் பசேத் பச்சாத் காரியம் விசர்ஜயேத் காரணம் தோ நஷேத் காரணத்தம் தோட்சேத் அவசிஷ்டம் பவேன் முனி அது அல்ல அது அல்ல ந நீக்கி எதனால வேதா உபனிஷத்துக்களால் அத்தத்ராவணம் குறிக்கப்படுகிறது குறிப்பால் உணர்த்தப்படுகிறது அறியப்படுப்பொருள் அல்ல அறிபடா பொருள் அல்ல அப்படின்னா என்னர்த்தம் அறிவையும் அறியாமையையும் அறிவது எதுவோ அதுவே அப்பொருள் அப்படின்னு சொல்லி அதை உபதேசிக்கிற முறை எப்படின்னா எல்லாத்தையும் நெகேட் பண்ணுறது என் நேத்தி நேத்தி வச்சனைகி நிகமாக அவோச்சுஹூ அகலக்ஷியத்தே அவ்யயம்னா என்னர்த்தம் மாறாதது அழியாததுன்னு அர்த்தம் அகண்டம்னா என்ன அர்த்தம் பிளவுபடாதது துண்டு படாததுன்னு அர்த்தம் எல்லாம் ஆகாசம் வாயுவை துண்டு பண்றது வாயுவக்னி துண்டு பண்றது ஆக இதெல்லாம் துண்டுபடாதது பிளவுபடாதது இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதுன்னு சொன்னோம் இல்லையா அதே இன்னொரு பாஷையில் அகண்டம்ங்கிறது ஆனந்தம் அகண்டானந்தம்னா என்ன அர்த்தம் நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம் எல்லாம் கண்டானந்தந்தான் விஷயானந்தம் எல்லாம் கண்டானந்தந்தான் மனசில் அனுபவிக்கிற ஆனந்தம் எல்லாம் கண்டானந்தம் ஸ்வரூபானந்தம் வந்து அகண்டானந்தம் அகண்டானந்தம் ஏக்கம் அப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம் ஏக்கம் தத் பிரம்மேத்யவதாரயே இப்படி படிக்கணும் அதை अव्ययं யம் அண்டன அத்தவியூப்பேணே திரமதி அவதாரயாட்டி வேவணம் அகண்டானந்திரவார ஸ்பீடா சொல்றேனோ இப்படி இப்படி பார்த்துக்கணும் புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி எனக்கு ஃப்ளோ வராது அகண்டானந்திரேதார அடுத்தது அகண்டானந்துமா னந்தலவா்ஸ்ரன்கி நீங்கள் சேர்த்து படிச்சுடணும் தஸ்யானந்தினோ அதாவது இந்த இதை தான் பிரிக்க சொல்லியிருந்தோம் அதுவும் பிரித்து விட்டாங்க பரவாயில்ல அகண்டானந்த ரூபஸ்ய தஸ்ய ஆனந்தசியன்னு பிரிச்சுருக்கு தஸ்யானந்தசிய அப்படி போட்டு தான் படிக்க முடியும் அதே மாதிரி ஆனந்தினோ அகிலாகா இந்த ரெண்டாவது லைனில் அகிலாகான்னு தமிழில் இருக்குது சம்ஸ்கிருதத்தில் இல்லை ஆனந்தினோ அகிலாகான்னு இருக்குது அங்கேயும் வந்து ஆவை எடுத்துட்டு அங்கே ஒரு எஸ் மாதிரி போட்டுட்டீங்கன்னா ஆனந்தினோ கிலாகா அப்படி போட்டுக்கணும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அந்த பிரம்மானந்தத்தினுடைய ஸ்வரூபானந்தத்தினுடைய ரிஃப்ளக்ஷனை தான் எல்லாரும் அனுபவிக்கிறோம் இது கொஞ்சம் இது வந்து தைத்திரிய உபனிஷத்துல ஆனந்த மீமாசான்னு இருக்கு அந்த பகுதியில் இருக்கிறத படித்தாதான் இது புரியும் தைத்திரிய உபனிஷத்தில் பிரம்மானந்த வல்லி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு ரெண்டாவது தைத்திரிய உபனிஷத்தில் ரெண்டாவது சாப்டர் அதுல ஆனந்த மீமாம்சான்னு இருக்கு மீமாம்சான்னா விசாரம்னு அர்த்தம் என்கொயரி ஆஃப் ஆனந்தா அப்படின்னு சொல்லணும் அனாலிசிஸ் ஆஃப் ஆனந்தா ஆனந்தத்தை பற்றின விசாரம் அங்க சொல்ல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா அந்த பதினோரு வகையான ஆனந்தம் பிரித்து பேசப்பட்டிருக்கு அதாவது பக்குவம் கூட கூட ஆனந்தம் கூடுறது நிலக்கூடக்கூட ஆனந்தம் கூடுறது நம்ம வந்து சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருக்கிற போது ஏதோ சாப்பாடு கிடைச்சா ஆனந்தம் அப்புறம் சாப்பாடு மாத்திரம் கிடைச்சா போருமா சாப்பாடு தண்ணி அற கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் நிறைய பேர் அன்னதானமாக இந்தியாவில் வந்து ஏதோ படித்தேன் இப்போ சமீபத்தில் இருபத்தி ஓரு கோடி பேர் பட்டினியால் தினம் தவிக்கிறாங்க இருபத்தி பேர் நம்மளா நம்மளான சாப்பாட்டு விஷயத்தில் நிறைய பிரச்சனை நமக்கு இருக்குது ஆனால் இருபத்தி கோடி பேருக்கு சாப்பாடே கிடைக்கல நமக்கு அதெல்லாம் தெரியல நம்ம பாட்டுக்கு ரூமில் எங்கேயோ உட்கார்ந்து உட்காந்துருக்கோம் ஏசி கடியில ஃபேனு கடியில நம்ம சௌகரியமாக இருக்கிறதுனால தெரியல ஆ இருபத்தி ஓரு கோட்டி பேர்னு சொன்னேன் இருபத்தி ஒரு கோடிங்கிறதுன சாதாரண நம்பரா என்ன இது நம்ம நாட்டில் பாரத தேசத்தில் அப்படி இல்லைன்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த கணக்கு தப்புங்கிறான் கணக்கு செய் எப்படியோ இருக்காங்க இல்லாமல் எதுக்கு சொல்கிறேன் அவனுக்கு வந்து சாப்பாடு கிடச்சா போகிறோம் அந்த நேரம் உணவும் ஜலமும் கிடச்சா அது நல்ல சாப்பாடு கிடையாது அது என்னென்னா அந்த நியூஸை நான் படிக்கிற போது பார்த்தேன் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த ஹோட்டலில் எரிஞ்ச இலை இருக்குது அந்த எரிஞ்ச இலையெல்லாம் ஹோட்டல்லையோ மற்ற இடத்துலையோ எரிஞ்ச இலையெல்லாம் குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அப்படியே சாப்பிட்றத போட்டு படம் போட்டு ஃபோட்டோ போட்டு போட்டிருக்கான் அதை பார்க்குற போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவள் எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ அவனுக்கு வந்து சாப்பாடு ஒருவேளை கிடச்சி கொடுத்தோன்னா அந்த நேரம் திருப்தி அந்த நேரம் ஆனந்தம் அடுத்த வேளைக்கு என்ன பண்ணுறது ஒருவேளை சாப்பாடே பிரச்சனை நம்ம தீபாவளிக்கு வகை எல்லாம் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு அதுக்கு என்ன பண்ணுறது இது சொல்கிறப்போ கஷ்டமாக தான் ஆனால் அது நினைக்கணும் பகவான்கிட்ட பிரார்த்தனையாவது பண்ணணும் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்துடுவோம்னர் பாரதியர் பாரதியாரும் ரொம்ப கஷ்டப்படத்தான் செஞ்சார் சாப்பாட்டுக்கெல்லாம் அடிக்கிறோம் சில சமயங்களில் கஷ்டப்பட்டுருக்கார் தெரியுது எதுக்கு எதை சொல்கிறேன் நான் இது உதாரணத்துக்காக ஆரம்பித்தோம் இங்கே என்னென்னா ஆனந்தத்தில் தாரதமியம் தாரதமியம்னா என்னென்னா ஆனந்த தாரதம்யம்னால் அதனுடைய பதவிக்கு தகுந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படி ஆனால் இது ஒரு பெரிய மாயை ஆச்சரியமான மாயை தான் அது என்ன சொல்கிறதுன்னா மனிதனுடைய ஆனந்தம் மனித கந்தர்வானந்தம் தேவகந்தர்வானந்தம் பிதர்களுடைய ஆனந்தம் ஆஜானஜான தேவானந்தம் கர்ம தேவானந்தம் தேவானந்தம் இந்திரானந்தம் ப்ரகஸ்பதி ஆனந்தம் பிரஜாபதி ஆனந்தம் பிரம்மதேவருடைய ஆனந்தம்னு சொல்லி பதினோரு லெவலாக பிரிக்கிறது அதில் மனித ஆனந்தமே நமக்கு இல்லை ஆக்சுவலாக பார்த்தா இளைஞனாக இருக்கணும் வலிமை இருக்கணும் இந்த உலகம் முழுக்க அவனுக்கு சொந்தமாக இருக்கணும் அப்பத்தான் அது ஒரு மனித ஆனந்தம்னு கணக்கு பண்ணியிருக்கு யுவா சாத் சாது யுவா தியாயக ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டேயம் பிருத்திவி சர்வாவித் தஸ்ய பூர்ணா சாத் ச ஏகோ மனுஷ ஆனந்த கொஞ்சம் எதுக்கு சொல்றோன்னா இப்போ ஒண்ணும் வேண்டாம் நமக்கு வந்து ஒரு ப உணவே இல்லாதவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பத்து ரூபாயோ நூறுரூவாயோ கிடைச்சா அவனுக்கு ஒரு ஆனந்தம் அப்புறம் நூறுரூவாயில் திருப்தி வர்றதா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயில் திருப்தி வர்றதா பத்தாயிரம் ரூபாய் அப்புறம் லட்ச ரூபாய் கோட்டி ரூபாய் அதுக்கப்புறம் என்னதுன்னா அது ஒரு ஸ்லோகம் இருக்குது அது ஸ்லோகம் வந்து நிஸ்வஸ் ஏகசதம் சதம் தசசதம் லட்சம் சஹசிராதிபகா ஒரு ஸ்லோகமே இருக்குது கடைசியில் என்னென்னா விஷ்ணு விஷ்ணு பதம் விஷ்ணு ஹரி ஹரபதம் கிருஷ்ணாவதியும் கோகதா இந்த ஆசையினுடைய ஆசைக்கு எல்லை எங்கே இருக்கிறது என்று பர்தகரி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார் அதனால் முடியாது எவ்வளோ வந்தாலும் அந்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறமும் இன்னொருத்தரை பார்த்து இப்போ இந்தியா உலகத்திலேயே ரிச் பீப்புள் யாரு டாப் ரிச் டென் அப்படின்னு ஓடுறான் எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனந்தம் இருக்கும்னு ஆனால் இது என்ன சொல்லுகிறது இது நிறைய விசாரம் பண்ணணும் நான் இங்கே பண்ணலை நிறைய பண்ணுறதுக்கு நான் யோசிக்கு நான் இல்லை எனக்கு தெரியும் இந்த இடத்துல நான் அந்த விசாரம் பண்ணலை ஆனாலும் சுருக்கமாக சொல்கிறேன் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா பிரம்மானந்தத்தினுடைய திவலையைத்தான் எல்லா பிரம்மாதி தேவர்களே அனுபவிக்கிறார்கள் ஆனந்தம்ங்கிறது மனசில் அந்த நேரத்துக்கு வர்றது இப்போ நான் வந்து உங்களுக்கு வகுப்பை கொஞ்சம் இன்னும் விசேஷமாக எடுத்து ஏதாவது சொல்கிறேன்னு வச்சு கூட அந்த நேரம் உங்கள் மனது கொஞ்சம் அமைதியாகி அந்த ஸ்வரூபானந்தம் மனசில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அதுதான் இந்த உதாரணம் சொல்கிறோம் நாய் எலும்பு துண்டை கடிக்கிற போது அந்த எலும்பு துண்டானது அதோடய வாயில் இருக்கிற மென்மையான பகுதியை குத்தி ரத்தம் வர்றபோது நாய் எலும்புலேருந்து வருதும் தப்பாக நினச்சிக்கும் அதனால் நம்முடைய ஒரிஜினல் ஆனந்தத்தையே நாம் என்ன பண்ணுறோம் இரவல் வாங்கி அனுபவிக்கிறதுக்கு தான் படாத பாடுபடுறோம் உண்மையிலே ஆனந்தமே ஆனந்தத்தை தேடுறது அதுதான் மாயை ஆனந்தமாகவே இருந்துன்னு ஆனந்தத்தை தேடுறோம் அதுதான் வந்து ட்ராஜடி சோகம் அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்கு அகண்டானந்த ரூபஸ்ய தஸ்ய தஸ்ய அகண்டானந்த ரூபஸ்ய அந்த பிளவுபடாத ஆனந்தத்தினுடைய ஆனந்த லவாஸ்ருதாக அதனுடைய துளி துளியைத்தான் அனுபவிக்கிறாங்களாம் இந்த ஸ்வரூபானந்தம் இருக்கே இதெல்லாம் வெளியில் நிறைய பிரம்மலோகம்னா என்னென்ன பிரம்மலோகத்தில் எவ்வளோ சாமான் இருக்கும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு கம்ஃபர்ட்ஸ் இருக்கும் ஜனாதிபதி மாளிகை எவ்வளோ பெருசாக இருக்கு ஒரு சேரியை நினச்சி பாருங்க சேரிக்குள்ளே இருக்கிறவனையும் நினச்சி பாருங்கோ பெரிய பங்களா ஒயிட் ஹவுஸையும் வேணாம்னு நினைங்கோ இல்லாட்டி பக்கிங்ஹாம் பேலஸை நினச்சாரன் சரி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கோ இவனும் கொசுக்கடிக்கடையில் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கான் அவனும் வாழ்கிறான் இவனும் மனுஷந்தான் அவனும் மனுஷந்தான் ஆனால் எவ்வளோ சாமான்கள் எடுபடி ஆட்கள் பணம் பதவி புகழ் எல்லாம் வச்சுட்டு வாழ்கிறாங்க தனி பிளேன் இருக்குது தனியாக எல்லாம் பண்ணலாம் அப்போ என்னன்னா மனசில் அவங்களுக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷம் கூட இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு தகுந்த துக்கமும் இருக்கும் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கோமோ அவ்வளவுக்கு தகுந்த துக்கமும் இருக்கும் அரபு நாடுகளில் இருக்கிற சுல்தான்கள்லாம் பெரிய பெரிய அரண்மனையை கட்டி வச்சுருக்காங்க எந்த அரண்மனையில் இருக்காருனே தெரியாது ஏன்னா எப்போவுமே அவங்களுக்கு வந்து என்ன யாராவது நம்மளை இது பண்ணுவாங்க சொந்தக்காரனே கொண்டுடுவான் பயம் ஜாஸ்தி ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் சௌரியங்கள்லாம் இருக்கு நம்ம என்ன நினச்சிக்கிறோம் சௌரியம் கூடினா ஆனந்தம் கூடும் நினைக்கிறோம் அந்த சௌரியம் கூட கூட தான் வந்து துக்கமும் கூடுறது ஆனால் இந்த ஸ்லோகத்தில் என்ன விஷயம் இருக்குதுன்னு கேட்டால் சௌகரியம் கூடினா ஆனந்தம் கூடுறதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது பிரம்மானந்தத்தினுடைய துளி மனிஷா பஞ்சகம் சொல்றது எத் சௌக்கியாம்புதிசத்தையுமே சக்கராதையோ நிர்வத்தாக அல்ல ஆசை இல்லாமல் இருக்கிறதுக்கு நிகரான இன்பம் இல்லவே இல்லை அதனால்தான் வள்ளுவர் அழகா சொன்னார் ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் இந்த குரலுக்கு இந்த ஸ்லோகமும் இதுவும் பொருத்தம் ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் குரலை பொருளை பாடிச்சிங்கன்னா தான் தெரியும் அதாவது இந்த ஆசைங்கிறது ஆரா இயற்கையான் ஆறா இயற்கை ஆசைன்னா என்ன அர்த்தம் அவான்னா ஆராது அடங்கவே அடங்காது அதை நீக்கிட்டா நீக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை நீக்கிட்டா அந்நிலையே பெயரா தரும் அதுவே பெயர்க்க முடியாத இயற்கையான உண்மையை உணர்த்தும் ஆனந்தத்தை உணர்த்தும் சரி அதனால நிறைய பேருக்கு இந்த ஆனந்த ஸ்வரூபானந்தம் புரியலை ஆத்மானந்தம் பிரம்மானந்தம் புரியலை என்ன பிரம்மானந்தத்தை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது ஏன் பிரம்மானந்த ரூபத்வா அது கல்கண்டனுடைய இனிப்பை கல்கண்டு எப்படி சுவைக்க முடியும் கல்கண்டினுடைய இனிப்பை எப்படி கல்கண்டு சுவைக்க முடியாதோ அப்படி ஆனந்தமான நாம் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது நம்முடைய ஆனந்தத்தை நாமே அனுபவிக்க முடியாது ஆனந்தமாகவே இருக்கிறோம் சுவாமிஜி சொல்றதெல்லாம் புரியுது ஆனால் வந்து அதை அதை அனுபவிக்கணும் போல ஒரு தோற்றம் அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கணும் ஏன்னா பொங்கி ததும்பி பூரணமாக ஏக உருவாய் கிடக்குதுன்னெல்லாம் பாட்டெல்லாம் சொல்கிறதுனால அதனால் அதுக்கு தான் என்ன சொல்கிறது கடவுளை நல்லா தியானம் பண்ணுப்பா அப்படியே தியானம் பண்ணி இருந்தால் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கலாம் மனசில் ஒரு அமைதி கிடைக்கலாம் அந்த அமைதியில் வந்து ஆத்மானந்தத்தினுடைய பிரதிபிம்பம் ஏற்படும் ஆகா இங்கே என்ன சொல்கிறார் தஸ்ய அகண்டானந்த அந்த பிளவுபடாத ஆனந்தத்தினுடைய ஸ்வரூபத்தினுடைய ஆனந்த லவ ஆசிரித்தாக சிறு சிறு துளியை சார்ந்திருந்து யாரு பிரம்மாத்யாக பிரம்மா முதலான தேவர்கள் எப்படின்னா தாரதம்யேன தாரதமியேன அர்த்தம் அவருக்கு இருக்கிற ஆனந்தம் அதிகம் ஏன்னா அவருக்கு அமைதி கூட அதனால் ஆனந்தம் கூட அகிலாக ஆனந்தினாக பவந்தி பிரம்மாதியாக அகிலாக தாரதமியேன ஆனந்தினாக பவந்தி பிரம்மா முதலான தேவர்கள் ஏற்றத் அனைவரும் பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் ஏற்றத்தாழ்வுடைய ஆனந்தத்தை உடையவர்களாக ஆகிறார்கள் அந்த ஏற்றத்தாழ்வற்ற ஆனந்தத்தினால் ஏற்றத்தாழ்வுடைய ஆனந்தத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் நம்ம ஏற்றத்தாழ்வில்லாத ஆனந்தம்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கு உதாரணம் வேறு ஒன்றும் இல்லை தூக்கம்தான் தூக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவீங்க தூக்கத்தை விளக்கி சொல்லுங்கோ தூக்கத்தில் இருக்கிற ஆனந்தத்தை விளக்கி சொல்லுங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது அவங்கவுங்க தூங்க வேண்டியதுதான் அதை புரிஞ்சிக்க வேண்டிதான் ஆக அகண்டானந்த ரூபத ஆனந்த லவாசிர ஆனந்த லவம்னா என்ன லவம்னா என்னது சிறுதுன்னு அர்த்தம் லவம்னு சொன்னால் ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம் அதோட ஒரு ஸ்மால் இதைத்தான் இவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அதுவே பெருசாக தெரிகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆசையற்ற ஞானிக்கு அதே ஆனந்தம் இருக்கிறது மனித பதினோரு ஆனந்தம் சொன்னோமே இந்த பதினோரு ஆனந்தம் யாருக்கு இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது ஆசையற்ற விஞ்ஞானிக்கு அதே இன்பம் இருக்கிறது ஆசையற்ற விஞ்ஞானிக்கு இருக்கிற இன்பம் பிரம்மாதி தேவர்களுக்கும் கிடையாது ஆசையற்ற விஞ்ஞானிக்கு இருக்கின்ற ஆனந்தம் பிரம்மாதி தேவர்களுக்கும் கூட கிடையாது ஆகையினால இந்த என்னது நீங்க ரெண்டா புரிச்சுக்கணும் அவங்க ஆனந்தம் எல்லாம் விஷயானந்தம் விஷயத்தினால ஏற்படுற மனசுல தோன்றுகிற ஆனந்தம் இங்கே ஆத்மாவனுடைய ஆனந்தத்தை புரிஞ்சின்றிருக்கிறதுனாலே ஏற்படுற ஆனந்தம் இந்த ஆனந்தத்துக்கும் அந்த ஆனந்தத்துக்கும் அஜகஜாந்தர பேதம் அஜம்னா ஆடு கஜம்னா யானை மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது இந்த ஆனந்தத்துக்கு ஒரு பைசா செலவில்லை இந்த ஆனந்தத்துக்கு அதர்மமாக தகுடுதத்தமெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் தர்மம் வேறு பண்ண வேண்டியிருக்கு அதர்மம் பண்ணி நிறைய பேர் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அப்புறம் தர்மம் பண்ணி ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்னு வச்சுப்போம் ஆனால் இது தர்மம் அதர்மும் பண்ண தர்மமும் பண்ண வேண்டாம் ஆனால் தர்மம் நிறைய பண்ணியிருந்தால் தான் இந்த ஆனந்தம் புரியும் அதர்மத்தை விட்டு தர்மத்தை நிறைய பண்ணியிருந்தால் தான் இந்த ஆனந்தம் புரியும் ஆக தச அகண்டானந்தரூப ஆனந்தலவாச்ருத்தாக பிரம்மாதியாக அகிலா அகிலாக பிரம்மாத்யா தாரதமேன ஆனந்தினாக பவந்தி ஏற்றத்தாழ்வோடு இவங்களுக்குலாம் இருக்கு எல்லாருக்கும் பொறாமையாக வேறு இருக்குது எல்லோருக்கும் அந்த பதவியில் ஆசையாக இருக்குது பிரதமர் பதவிக்கு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது தேசத்தில் பார்த்துட்டுருக்கோம் பிரதமர் பதவி அடையணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அதனால் வந்து இருக்கிற பதவியில் எல்லாமே இருக்காங்க கம்ஃபர்ட்லாம் எல்லாமையாக இருக்குது இருந்தாலும் அந்த பதவியை அடையணும் சில பேர் தர்மமாக நினைக்கலாம் சில பேர் எப்படியாவது அந்த பதவியை அடையணும்னு ஆசை இதெல்லாம் வர்ணனையெல்லாம் நீங்கள் நிறைய பண்ணிக்கோங்கோ நான் இதை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணி முடிக்கிறேன் இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்னன்னா பிரம்மானந்தந்தம் தான் ஆனந்தம் மற்ற ஆனந்தமெல்லாம் தாரதமியம் சொல்லப்போனால் விஷயானந்தத்துக்கு ஆதாரம் பிரம்மானந்தம் பிரம்மானந்தத்தில் விஷயானந்தம் கல்பிக்கப்படுகிறது அந்த விஷயானந்தத்தில் தாரதமியம் இருக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கு விஷயானந்தத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வை வர்ணிக்க முடியுமா லெவல் எவ்வளோ சின்னதுலேருந்து இருக்குது எறும்பு கூட ஆனந்தமாக இருக்குதுன்னு எறும்பு கொசு ஒரு கொசு அடி ரத்தத்தை குடிச்சு அதுக்கு எவ்வளோ ஆனந்தம் அப்போ இதெல்லாம் யோசித்து பார்க்கணும் அதனுடைய தாரத்தமியம் அது வந்து ஒரு பெட்டை நல்லா சக் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு இருக்கிற திருப்தி வேற நமக்கு எப்படியோ இருக்குங்கிறது விஷயம் வேறு இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது இப்படி நீங்கள் எல்லாத்தையும் ஆனந்த விஷயானந்தத்துக்கு முடிவே கிடையாது பிரம்மானந்தம் ஒன்று தான் அத்வைத்தம் அதில் தாரதமியமும் கிடையாது ஏற்றத்தாழ்வும் கிடையாது அடுத்த ஸ்லோகம் கஷீசம்வி ஒரு ரீடிங் மாறி இருக்குதன்விதா அப்படி ஒரு பாடம் இருக்கு அகிலம் வஸ்து தயுத்தம் அகிலம் வஸ்து தத்யுக்தம்னா என்ன அர்த்தம் எல்லா பொருள்களும் அதோடு சேர்ந்தே இருக்கின்றன அது இல்லாமல் எந்த பொருளும் இல்லை அகிலம் வஸ்து தத்யுக்தம் தத்யுக்தம்னா என்ன அந்த சைத்தன்யம் இல்லாம சச்சிதானந்தம் இல்லாம ஒரு பொருளும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் எல்லாவற்றுமே அதுதான் வியாபிச்சிருக்கு அகிலம் வஸ்து விவகாரா தது அன்விதா எல்லாவிதமான செயல்களும் அதை சார்ந்தே நிகழ்கின்றன அனைத்து பொருள்களும் அதையே சார்ந்திருக்கின்றன துவைத்தம் அனைத்தும் அத்வைத்தத்தை சார்ந்தே இயங்குகின்றன புரிஞ்சுக்கணும் அத்தனை துவைத்தமும் இல்லாட்டி வேற்றுமைகள் எல்லாம் அந்த ஒற்றுமையை சார்ந்தே இயங்குகின்றன ஒற்றுமை இல்லாமல்ற்றுற்றுமை இயங்காது ஆதேயெல்லாம் ஆதாரத்தை சார்ந்தே இருக்கு இப்படி நிறைய வார்த்தைகளை சொல்றேன் ஏதாவது புரியுங்கிறதுக்காக ஆதேயம் ஆதாரத்தை சார்ந்தே இருக்கு நாம ரூபங்கள்லாம் சத்தாவ சார்ந்தே இருக்கு அகிலம் வஸ்து தத் யுக்தம் புல் எல்லா பொருள்களும் அதோடு இணைந்தே இருக்கின்றன தத் அன்விதா அது இல்லாமல் எந்த செயலும் நடக்காதுனா செயல்கள் டிரான்சாக்ஷன் ததன்வித்தான் என் அந்த சைதன்யத்தை சார்ந்தே நடக்கின்றன இயங்குகின்றன தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம தேர் எனவே பிரம்ம சர்வகதம் எனவே பிரம்மம் எல்லாவற்றிலும் எங்கும் இருக்கிறது எங்கும் இருக்கிறது பிரம்மம் எங்கும் இருக்கிறது எல்லாவற்றிலும் எல்லா செயல்களுக்கும் ஆதாரமாக கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது தஸ்மாத் எனவே சர்வகதம் பிரம்ம பிரம்மம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது உதாரணம் சொல்றார் கீரே அகிலே கீரே சர்பிஹி இவ உதாரணம் அனைத்து பாலிலும் நெய் இருப்பது போல சர்பிகின்னா நெய் க்ஷீரம்னா பால் அகிலே க்ஷீரேனா என்ன அர்த்தம் எல்லா பாலிலையும் அர்த்தம் எல்லா பால்லையும் நெய் இருக்கு நீங்க வேணா எது வேணா கழுத பாலில் கூட நெய் இருக்கு இருக்கு ஆட்டுப்பால் கழுதப்பால் எருமப்பால் பால் எல்லா பால்லையும் நெய் இருக்குது அதோடய சாரம் இருக்குது இந்த மாட்டுக்கு ஒரு வைத்தியம் பண்ணுவாங்க பன்றியினுடைய பால்லேருந்து நெய் எடுத்து அதை வாழைப்பழத்தில் தடவி மாட்டுக்கு கொடுக்கறது உண்டு அது ஒரு வை அது ஒரு மருந்து அப்படி பண்ணுறது உண்டு கிராமங்களில் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் இது நான் அகிலே க்ஷீரேன்னு போட்டதுனால அதை சொல்கிறேன் வேறு ஒன்றும் அகிலே க்ஷீரே சர்பிகி ராஜ்யம் சர்பிகி ஹிருதம் இதெல்லாம் வந்து நெய்க்கு ஒரு பேர் விறகில் தீயினன் பாலில் படு நெய்போல் பாலில் படு நெய்போல் ஆக எல்லா பாலையும் நெய் இருப்பது போல எல்லாவற்றிலும் பிரம்மம் இருக்கிறது பகுத்தறிய வேண்டும் பாலையும் நெய்யையும் எப்படி பகுத்தறிகிறோமோ பாலில் நெய் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம் காட்சினா கிடைக்குங்கிற விஷயம் வேற அதே மாதிரி அனைத்திலும் பிரம்மம் வியாபிச்சிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோ அதுதான் விஷயம் எப்படியாவது பிரம்மனை அப்படியே பிரம்மத்தை புரிய வைக்கிறதுக்கு அந்த ஸ்லோகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அடுத்த ஸ்லோகம் அனன்வசூலமஹ்ரஸ்வம் அதீர்கமஜமவியம் அருணவா திரேத் அனன்வஸ்லம் அதிர்மமவா திரேத்தவார திரும்பவும் பிரம்மேத்யவதாரையே வருகிறது திரும்ப திரும்ப மனசில் பதிய வைக்கிறார் அதுதான் கேட்குறவங்களுக்கு போர் அடிக்கலாம் ஸ்லோகம் ஆர்டர் பண்ணி போயின்னு இருக்கு ஆனாலும் ஸ்லோகத்துக்கு ஸ்லோகார்த்தங்களை நாம் பார்த்துட்டோம்னா ஒரு டெக்ஸ்ட்டை படித்த ஒரு திருப்தி இருக்கும் அனணு அது அணு அல்ல நம்ம மனசில் இருக்கிற கற்பனைகளை எல்லாம் நீக்கிறார் ஒரு கற்பனை பண்ணிப்போம் அணுன்னு நினச்சுன்னு விடுவான் இப்போ இந்த சபாட்டமிக் லெவலில் போய் சிங்குலாரிட்டின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து காரணம் வந்து சிங்குலர்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அத்வைதத்துக்கு வந்துட்டாங்க சயின்டிஸ்டெலாம் வந்துவிட்டாங்க சிங்குலர் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது பார்ட்டிகலாக பார்த்தா பார்ட்டிகலாக இருக்கும் வேவாக பார்த்தா வேவாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சபாட்டமிக் லெவலில் ஆனால் வந்து அது நம்ம என்ன சொல்கிறோம் அது பார்ட்டிகலாகவும் இருக்காது வேவாம் இருக்காது பார்ட்டிகல் வேவுக்கெல்லாம் ஆதாரம் கான்ஷியஸ்னஸ்ஸை பற்றி அவங்க சொல்கிறது இல்லை உணர்வை பற்றி பேசுகிறதே இல்லை ஏன்னா உணர்வை வந்து எந்த சயின்ஸில் போடுறதுனே தெரியாமல் உழிச்சுட்டு இருக்காங்க சைக்காலஜியில் போடுறதா இதில் போடுறதா அதில் போடுறதான்னு சொல்லி இந்த சைத்தன்யத்தை எந்த துறையில் சேர்க்கறதுனே தெரியாமல் இன்னும் உழிச்சுன்ட்ருக்காங்க இந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிறது எந்த விஞ்ஞானத்தை சேர்ந்தது அதுவே அவங்களால இன்னும் தீர்மானம் பண்ண முடியல நம்ம என்ன சொல்கிறோம் அதை பற்றி தான் நம்ம சிந்தனையே இருக்குது உணர்வை பற்றியே தான் நம்முடைய பிரஜானம் பிரம்மான்னு உபனிஷத் சொல்லியாச்சு அப்புறம் வேறு என்ன வேணும் பிரஜானம்னால் என்ன பேருணர்வே பிரம்மம் நான் அணுங்கிறார் அது அணுவல்ல அப்போ பெரிசா இருக்குமான்னா அஸ்தூலம் இல்லை உபனிஷத் வாக்கியங்கள் அது பெரிதும் அல்ல அஸ்தூலம்னா என்ன அணனும்னா என்ன அர்த்தம் அது சட்டிலும் அது கிராஸும் அல்ல அது நுண்பொருளும் அல்ல அது பருப்பொருளும் அல்ல நுண்பொருளுக்கும் பருப்பொருளுக்கும் ஆதாரமான பொருள் நுண்பொருளும் அல்ல பருப்பொருளும் அல்ல அனனு அசோலம் ஹர்ஹ்ரசுவம் அது குட்டையும் அல்ல ஹிரஸ்வம் குட்டையா இருக்குமான இல்லப்பா அதீர்க்கம் நெட்டையாகவும் இல்லை குட்டையாகவும் இல்லை நெட்டை இதுதான் அத்தத் வியாவிர்த்தி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படித்தோமே இது அல்ல இது இல்லைன்னு அதத் வியாவிருத்தின்னு படித்தோம் ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகத்து அஹ்ரசஸ்வம் ஹிரஸ்வம்னா குட்டை தீர்க்கம்னா நெட்டை ஆ போட்டாச்சுன்னா அர்த்தம் குட்டையும் அல்ல நெட்டையும் அல்ல யாராவது இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க நான் பார்த்தேன் குட்டையாக இருந்தது அணுவாக இருந்தது எத்தையா சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் என்னைக்கு யாரும் சொல்லிவிடக்கூடாதுங்கிறதுக்காகவே உபநிஷத்துக்கு ரொம்ப ஜாகிரதையாக சொல்கிறது அஜம் அஜம்னா உற்பத்தி ரகிதம் அது தோன்றாதது பிறவாதது அஜம் அவ்வயம் அவ்வயம்னா மாறாதது பிறவாதது மாறாதது விகாரங்கள்லாம் கிடையாது அர்த்தம் நிர்விகாரம் அர்த்தம் மாறாதது அரூபம்னு சொன்னால் வடிவமற்றது ஃபார்ம்லெஸ் குணம் அரூப குணம் அப்படின்னா என்ன அர்த்தம் ரூபங்கிற குணம் கிடையாது ரூபங்கிற ஆட்ரிபியூட் அப்படிம்பாங்க இங்கிலீஷில் அந்த ரூபங்கிறத தன்மை வடிவத்தன்மை அற்றதுன்னு அர்த்தம் வர்ணம்னா என்ன உங்களுக்கு தெரியும் நிறமற்றது இல்லை வர்ணம்னா ஜாதின்னு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் எந்த விதமான ஜாதியும் இல்லை வர்ணம்னா நிறம் தான் இந்த இடத்துல அர்த்தம் சாதாரணமாக ரொம்ப தர்க்கசாஸ்திரப்படி பார்த்தா ரூபங்கிறதுக்கு நிறம்னு அர்த்தம் இருக்குது ரூபம்னாலே நிறம்னு அர்த்தம் இருக்குது அதனால் வடிவமற்றது வடிவம் என்னும் குணமற்றது நிறம் என்னும் குணமற்றது அதை பிரம்மம் என்று தெரிந்து கொள் நீங்கள் இதில் நீங்கள் போட்டுக்கணும் அது நான் தான் அதில் போடலைனாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அந்த பிரம்மம் நானே உணர்வாகிய நானே என்று புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஸ்லோக் காதீ பாஸ்யர் எத்துன பாஸ்யே ஏன சர்வமிதம் பாதி தத் பிரம்மேத்யவார்த்து ாந்திர மந்திரம் இருக்குலைய உபனிஷத் மந்திரம் அதோட அர்த்தந்தான் இது எத் பாஷா அர்க்காதி பாஸ்யதே எதனுடைய ஒளியால் ஒளியால்னா ஞாபகம் உணர்வொழி உணர்வொழின்னா உணர்வு ஒளி இல்லை நிஜமாவே லைட்டு கிடையாது இந்த மாதிரி வெளிச்சம் கிடையாது வெளிச்சத்தையும் இருட்டையும் எது அறிகிறதோ அது வெளிச்சமாக இருட்டா வெளிச்சத்தையும் இருட்டையும் எது அறிகிறதோ அது எதுவோ அது தான் இங்கே சொல்லியிருக்கு இருளையும் ஒளியையும் அறிவையும் அறியாமையையும் அறிவது எதுவோ அந்த அறிவு பேரறிவு பேர் உணர்வு அதைத்தான் இங்கே குறிப்பிடுது எதனுடைய ஒளியால் சூரியன் முதலானவைகள் ஒளி பெறுகின்றனவோ அர்க்காதி அர்க்காதின்னு அர்த்தம் சூரியன் முதலான சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அக்னி எல்லாம் அர்க்காதி பாஸ்யதே எதனுடைய ஒளியால் சூரியன் முதலானவைகளெல்லாம் ஒளிர்விக்கப்படுகின்றனவோ பாஸ்யைகி எது தூ முதலப்படுகணும் தூ எது பாஸ்யை பாசிய சூரியன் சந்திரன் முதலான ஒளி ஒளி பெறுகின்ற பொருள்களால் எது ஒளிர்விக்கப்படாதோ எது ஒளிர்விக்கப்படாது சூரியனோ சந்திரனோ அதை ஒளிர்விக்காது ந தத் பாசயத்தே நசாங்கோ நாவக யத்யத்வா நிவர்த்தன் தத்தாம பரமம்ம அதேதான் பாஸ்யைஹி நாசியத்தை சூரியன் அதை பிரகாசப்படுத்த முடியாது அதுதான் சூரியனை பிரகாசப்படுத்துகிறது சூரிய பிரகாசத்தை நான் அறிகிறேன் சூரிய பிரகாசம் என்ன அறிகிறதா அவ்வளோதான் அக்னியை நான் அறிகிறேன் அக்னி என்னை அறிகிறதா அது அறிவால் அறிவிக்கப்படும் பொருள்கள் அறிவிக்கப்படுகின்றன அறிவிக்கப்படும் பொருள்களால் அறிவு அறிவிக்கப்படுவதில்லை புரியுது இல்லையா பாஸ்யி பாஸ்யா ஒளிர்விக்கப்படும் பொருள்களால் எது எந்த பொருள் ந பாஸ்யே ஒளிர்விக்கப்படுவதில்லையோ ஏன சர்வமிதம் பாதி எதனால் இவை அனைத்தும் பிரகாசிக்கின்றனவோ எல்லாம் விளங்குறதுன்னு சொன்னோம் ஜானாமி தித்தமே வந்தே தமஸ்தம் ஜகத் அப்படியே போட்டுக்கலாம் இது ஒப்பிடுக ஜானா தித்தமே வாந்தம் அனுபாத் ஏதமஸ்தம் ஜகத்து இதம் சர்வம் ஏன பாதி இவை எல்லாமே ஜட பொருள்களும் எதனால் விளங்குகின்றனவோ ஒளி மாத்திரமா விளங்குறது ஒளி இல்லாத பொருளும் எதனால் விளங்குகின்றனவோ விளக்கினுக்குள்ளே விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினைத் தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்கட்கு மேவலுமாமே விளக்கினுக்குள்ளே விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினைத் தூண்டி விளக்கினில் விளக்கை விளக்க வல்லார்கட்கு மேவலுமாமே எல்லாம் அர்த்தம் சொல்லலை நான் சும்மா கோட் பண்றேன் அவ்வளவுதான் தத் பிரம்மேத்யவாரயேத் அதை பிரம்மம் என்று தெரிந்து கொள்வாயாக ஓ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வியாப்ததேயதிணாமூர்த்தே நம ஐயனேயனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க